तापत्रय विनाशाय, तेने आदिकवये, வய நுமியாேஸ்வராட் தினேபிரமதிக்கவியூரய தேஜோவாரிமியம எத் திரு சர்கோ மிருஷா தாம்னா சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி யார் பிரம்மதேவனுக்கு வேதத்தை கொடுத்தாரோ வழங்கினாரோ எப்படி கொடுத்தாருன்னா வாயத்திலிருந்து உபதேசம் பண்ணாரான்னா இல்ல ஹிருதா சங்கல்ப மாத்திரேன தன்னுடைய மனசில் சங்கல்பம் பண்ணார் பிரம்மதேவருக்கு இந்த ஞானம் வந்து கொடுத்தோம் இதை பற்றி பிரம்மசூத்திரத்தில் விசாரம் எல்லாம் இருக்கு பிரம்மதேவருக்கு அறிவு எப்படி வந்தது அவருக்கு யார் குரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் விசாரம் பண்ணி அவருக்கு ஒரு ஸ்பெஷல் உபாதி அவரோட உபாதி விசேஷம் அதனால் அவருக்கு தானாகவே ஜானம் வந்தது அந்த ஞானத்தை கொடுக்கறது பரம்பொருள் தான் அவருக்கு அனுகிரகம் பண்ணுகிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் ஆ ஈஸ்வரன் தான் மாயா அந்த சூக்ஷ்ம சரீர அபிமானி சைத்தன்யமாக இருக்கக்கூடிய இரண்ய கர்ப்பனுக்கு சமஷ்டி சூஷ்மசரீர அபிமானி சைதன்யமாக இருக்கிற ஹிரண்ய கர்பருக்கு வேதத்தை உணர்த்தினார் ஏன் அவர் உணர்த்தனும் பிரம்மாவே புரிஞ்சுக்க முடியாதான்னா பரம்பொருளால் தான் அது முடியும் ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றின்னு தமிழ்லேயும் படிக்கிறோம் ஆக எது சூறையகா முக்கியந்தி சூறையகான்னா பெரிய பெரிய மகான்கள் பண்டிதர்களே வேதத்தோட பொருளை தெரிஞ்சுக்கிற விஷயத்தில் சில சமயம் குழம்பி விடுகிறார்கள் கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா கிம்கர்ம கிம கர்மேத்தி கவயோப்பிய மோஹிதாகான் ஒரு காரியத்தை செய்கிற விஷயத்தில் செய்யணுமா வேண்டாமாங்கிற முடிவெடுக்கிறதுல அறிவாளிகளே சில சமயம் குழம்பி விடுகிறார்கள் அதைத்தான் இங்கேயும் சொல்கிறார் அறிவாளிகளும் மயக்கம் அடைகின்ற பொருள் உணர்வதற்கு சிரமப்படுகின்ற வேதத்தை மிக நுண்மையான கருத்தை சொல்லுகிறதுங்கிறதுக்காக சொன்னார் அது அவங்க அர்த்தம் இல்லை கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு அப்படின்னு சொன்னதுனால பெரிய மகான்களும் அர்த்தம் புரியாமல் மயங்குகின்ற வேதத்தை படைப்பின் தொடக்கத்தில் பிரம்ம தேவனுக்கு யார் சங்கல்ப உபதேசம் செய்தாரோ அவரை நாம் தியானம் செய்வோம் என்பது கருத்து ஆனால் இந்த ஸ்லோகம் ரொம்ப கம்பீரமான ஸ்லோகம் ஆக இந்த படைப்பு யாரிடமிருந்து வந்திருக்கிறதோ படைப்பிலும் யார் நிறைந்திருக்கிறாரோ அவர்தான் முதலில் வேதத்தை பிரம்மதேவனுக்கு கொடுத்தார் அவரை நாம் தியானம் செய்ய வேண்டும் அவரை சார்ந்துதான் இந்த மாபெரும் படைப்பானது மாய தோற்றமானது பொய்யான மாபெரும் படைப்பானது தோன்றுகிறது அவர் தன்னைத்தானே விளக்கி கொண்டிருக்கிறார் அவரை நாம் ஆழ்ந்து உன்னித்து நாம் உணர்ந்தோமேயானால் இந்த மாயப்பிரபஞ்சத்தை வென்றுவிடலாம் இந்த வேற்றுமைகளிலிருந்து நாம் விடுபட்டு அத்வைத பிரம்மத்தையே தியானம் பண்ணுவோம் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்று சொல்லி இந்த ஸ்லோகார்த்தத்தை ஸ்லோகத்தின் பொருளை நிறைவு செய்யப் போகிறேன் இது மிக கம்பீரமான ஒரு ஸ்லோகம் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் சிந்திக்கலாம் சமஸ்தாஸ்திரத்தினுடைய சாரமாக வேதங்களின் சாரமாக இந்த ஸ்லோகம் விளங்குகிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்வோம் ஜன்மாநித்தரேஷிஸ்வராட் தினேபிரதாயய முகியூர்தேஜோவாரிமதவி சரோ மிஷா தாம்னஸ்வேன சதாஸ்துகம்